ஓம் குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம அன்பர்களே கற்பவை கற்போம் என்கிற தலைப்பிலே கடவுளை பற்றி இப்பொழுது கற்றுக்கொண்டிருக்கிறோம் இது சற்று கடினமாக இருந்தாலும் கட்டாயம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அதாவது காரணக்காரிய தத்துவத்தின் அடிப்படையில்தான் கடவுளை பற்றி சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன பிரம்மசூத்திரத்திலே முதல் சூத்திரம் சொல்லுகிறது இனி நாம் கடவுளை பற்றிய ஆராய்ச்சியை மேற்கொள்வோம் என்று முதல் சூத்திரம் சொல்லுகிறது இரண்டாவது சூத்திரம் கடவுள் என்பவர் இந்த உலகத்திற்கு காரணமானவர் இந்த உலகமெல்லாம் எங்கிருந்து வந்ததோ அவர் கடவுள் என்று சொல்லுகின்றனர் ஜென்மாத்தியசிய என்பது அந்த சூத்திரம் பிரம்மசூத்திரத்தில் பிரம்மம் என்றால் பெரிய பொருள் என்று பொருள் அது கடவுளைத்தான் குறிக்கின்றது உபனிஷத்திலே ஒரு மந்திரம் வருகிறது எதோ வா இமா நிபூதா நிஜாயந்தே ஏ நா நிஜீவந்தி யத் பிரயந்தியபிசம்விசந்தி தத்விஜிஞ்ஞாசஸ்வ திரமே தீ என்று ஒரு மந்திரம் வருகிறது அதாவது வருணனுடைய புத்திரனாகிய பிருகுமுனிவர் தன்னுடைய தந்தையாராகிய வருணிடத்தில் சென்று எனக்கு கடவுளை பற்றிய அறிவை கொடுங்கள் என்று கேட்கிறார் அவர் சொல்லுகிறார் எல்லாம் யாரிடமிருந்து தோன்றியதோ அவரே இறைவன் அவரை பற்றிய அறிவை நீ தெளிவாக பெற வேண்டும் விஜி ஞாசஸ்வ விஜிக்ஞாசஸ்வ என்றால் நன்கு சிறப்பாக அறிவுபூர்வமாக ஆராய்ந்து இறைவனை பற்றிய அறிவை நீ பெற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அந்த அடிப்படையிலே தான் நாம் ஆண்டவனை பற்றி ஆழமாக சிந்தித்து வருகிறோம் இறைவன் இந்த உலகத்தை படைத்தவர் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள்கருவாய் என்று மாணிக்க வாசகர் பாடுகிறார் ஆக்கி அழித்து துடைக்கும் தொழில் அத்தனை வைத்தும் எள்ளத்தனையேனும் தாக்கர நிற்கும் சமர்த்தன் என்கிறார் தாய்மானவர் ஆகவே கிருஷ்ணரும் கீதையில் சொல்லுகிறார் இந்த பிரபஞ்சமெல்லாம் இறைவனிடமிருந்தே தோன்றியது என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே இதை அடிப்படையில் நாம் எப்படி சிந்திக்கிறோம் என்றால் நேற்று பார்த்தோம் நிமித்த காரணம் உபாதான காரணம் என்று பார்த்தோம் நிமித்த காரணம் என்றால் அறிவு காரணம் ஒரு பொருள் உருவாக வேண்டுமானால் அந்த பொருளை உருவாக்குகின்ற ஒருவன் அறிவுபூர்வமானவனாக இருக்க வேண்டும் அறிவை உடையவனாக இருக்க வேண்டும் அந்த பொருள் கச்சா பொருள் ஆகவே நகை செய்ய வேண்டுமென்றாலும் துணியை நெய்ய வேண்டும் என்றாலும் கட்டிடத்தை கட்ட வேண்டும் என்றாலும் எந்த ஒரு பொருளை உருவாக்க வேண்டுமானாலும் அந்த பொருளை உருவாக்குபவன் அந்த பொருளுக்கான கச்சா பொருள்கள் இவைகளெல்லாம் நமக்கு தேவைப்படுகின்றன இறைவன் இந்த படைப்பை எவ்வாறு செய்தார் இதற்கு அறிவு காரணம் யார் இந்த கச்சா பொருள் யார் என்ற கேள்விக்கு சாஸ்திரத்திலே இவ்வாறு பதில் சொல்லப்படுகிறது மாயாசக்தி தான் கச்சா பொருள் அந்த மாயாசக்தியுடைய இறைவன் நிமித்த காரணமாக இருக்கிறார் இந்த மாயாசக்தி என்பது சற்று ஆழமானது அது மிக மிக நுண்மையானது உங்களுக்கெல்லாம் தெரியும் அணுவுக்கும் அணுவாக இருக்கின்ற ஒரு ஆழமான சக்தியைத்தான் மாயாசக்தி என்று சொல்கிறோம் அதற்கு உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால் அந்த மாயாசக்தி இறைவனை விட்டு பிரிக்க முடியாது நம்மிடத்திலே இருக்கக்கூடிய பேசுகின்ற சக்தி எப்படி நமக்கு அந்நியமாக இல்லையோ பார்க்கின்ற சக்தி எப்படி நமக்கு அந்நியமாக இல்லையோ அப்படி இறைவனுக்கு அந்நியமாக சக்தி இல்லை எனவேதான் இறைவனை சிவம் என்றும் மாயையை சக்தி என்றும் குறிப்பிடுகிறோம் இந்த அடிப்படையிலே நாம் சிந்திக்க வேண்டும் ஆ இறைவன் மாயாசக்தியின் துணை கொண்டு படைக்கிறார் மற்றொரு கோணத்தில் சொல்லப்போனால் இறைவனே அறிவு காரணமாகவும் கச்சா பொருளாகவும் இருக்கிறார் என்பதற்கு உபநிஷத்திலே ஒரு உதாரணம் சொல்லப்படுகிறது எப்படி சிலந்தி பூச்சியானது தன்னிடமிருந்தே நூலை உண்டு தானே வலையை பின்னுகிறதோ அங்கு கச்சா பொருளும் அதுவே அதனிடமிருந்தே வருகிறது அறிவு காரணமும் செலந்தி பூச்சிதான் அதைப்போல இந்த பிரபஞ்சம் இறைவனிடமிருந்தே வருகிறது இறைவனே உலகமாக மாறுகிறார் என்ற கருத்தும் இருக்கிறது வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே என்று மணிவாச்சகர் பாடியிருக்கிறார் எனவே அன்பர்களே இறைவனை பற்றிய கருத்தை இறைவனுடைய அருளால் ஆழ்ந்து உணர்வோம் சற்று கடினமானது எனினும் இதை நாம் கட்டாயம் தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இதை நாம் தெரிந்து கொண்டால் இறைவனிடத்தில் உண்மையான தூய அன்பு நமக்கு உருவாகும் வாழ்க்கையில் அமைதியும் ஆனந்தமும் வளரும் என்பதில் ஐயமில்லை மேலும் ஆண்டவனை பற்றிய கருத்துக்களை நாளை தொடர்ந்து சிந்திப்போம் ஹறிவோம்